ம் பிர பாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணாயீமே நம சகசிரியம் அஹரியோ வித ராத்திரி தா தேராத்திரவி பகவான் कृष्णर இறைவனை அடைவதற்கும் அல்லது உணர்வதற்கும் உணர்வதுன்னா ஆத்மாவாக உணர்வதற்கும் அல்லது கிரமமுக்தி ஆகிய சாதனத்தை அடைவதற்கும் உள்ள பேதங்களை வேற்றுமைகளை இங்கே உபதேசம் பண்ணுகிறார் அதாவது பிரம்மதேவனுடைய காலத்தை இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார் அகோராத்திர விதோ ஜனாக ஜனங்கள் அகோராத்திர விதான்னா இரவையும் பகலையும் அறிந்த ஜனங்கள்னு அர்த்தம் இரவையும் பகலையும் அறிந்த ஜனங்கள்னு சொன்னால் கால தத்துவத்தை அறிந்த பெரியோர்கள் இந்த காலங்கிறது ரொம்ப அதிசயமானது காலத்தை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தா தான் தெரியும் காலம் எப்பொழுது தோன்றியது அப்படிங்கிற கேள்வியே தவறுன்னு நமக்கு புரியும் காலம் எப்பொழுது முடியப் போகிறது அப்படிங்கிற கேள்வியே சரி வராது ஆனால் இந்த இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம காலத்தால் பகுக்கிறோம் இந்த கால தத்துவத்தை அறிந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த பிரம்மதேவனுடைய வாழ்க்கை காலம் எவ்வளவு என்பதை கணக்கிட்டு சொல்லியிருக்கிறார்கள் இதனுடைய நோக்கம் என்னென்னா பிரம்மலோகத்துக்கு போக வேண்டாம் இங்கேயே நம்ம ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்குறதான் இதனுடைய நோக்கம் ஆனால் இந்த அறிவை கொடுக்குறார் இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதனுடைய குறைகளையும் நாம் புரிஞ்சிக்கணும் அப்படிங்குறதான் நோக்கம் அதாவது பிரம்மதேவனுடைய காலம் ஆயிர யுகங்கள் வரைக்கும் அவருக்கு பகல் பிரம்மதேவனுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது ஆயிரம் சதுர யுகம் ஒரு யுகங்கிறபோது இங்கே கலியுகம் த்ரேதாயுகம் துவாபர யுகம் கிருத்த யுகம் இப்படி நாலு யுகங்கள் இந்த நாலு யுகங்களுக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்கள்லாம் இருக்குது ஆக இந்த ஆயிரம் சதுர்யுகங்கள் பிரம்மதேவனுக்கு பகலாக இருக்கிறது ராத்திரிம் யுக சகசிராந்தாம் தேகோராத்திர பிரம்மனுடைய ராத்திரி என்பது இன்னும் ஆயிரம் சதுர்யுகம் ஆக ஆயிரம் சதுர்யுகம் இரவு ஆயிரம் சதுர்யுகம் பகல் பிரம்மதேவனுக்கு இது கணக்கு போட்டால் அது இன்ஃபினிட் தான் நமக்கு அந்த கணக்கே சரியாக சொல்ல வராது நாற்பத்தி மூணு லட்சத்து சில்லறேன்னு சொல்லுவாங்க இந்த கலியுகத்தை அதை மல்டிபிள் பண்ணிகிட்டே போகணும் ஆக எதற்காக இதை சொல்லுகிறோம்னா நமக்கு எப்படி ஒரு நாளுங்கிறது இரவும் பகலும் இருக்கோ அப்படி பிரம்மதேவனுக்கு ஆயிரம் சதுர்யுகம் பகலாகவும் ஆயிரம் சதுர்யுகம் இரவாகவும் இருக்கிறது அப்படி ஒரு நாள் கணக்கு போட்டு அத நீங்க முந்நூற்றஞ்சி நாள் கணக்கு போட்டால் அப்படி ஒரு வருஷம் அப்படின்னு ஒரு வருஷ காலம் பிரம்மதேவனுடைய காலம் அப்போ இந்த பிரம்மதேவரோட போய் இருந்து அவர் மோற்றம் அடைகிற போது அவர் உடம்பை விடுற போது நாமளும் விடணும்னா அது எத்தனை காலமாகும் அத்தனை காலம் இந்த சரீரத்துக்குள்ளே வாழணுமா அப்படிங்கிறது கேள்வி ஆகவே பிரம்மதேவனுடைய வாழ்க்கை காலம் இந்த ஸ்லோகத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் பிரம்மதேவனுடைய பகல்ல படைப்பு ஏற்படுகிறது என்றும் பிரம்மதேவனுடைய இரவுல படைப்பானது ஒடுங்குகிறது என்றும் சொல்லப்போகிறது அதை நாளைக்கு படிக்கலாம் சஹசிரயுக பரியம் அஹரியத் பிரம்மணோ விது ராத்திரிம் யுக சகசிராந்தாம் தேஹோராத்திர விதோ ஜன